ஸோ இது வந்து ரயன் ஹாலிடே அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இவர் ஆல்ரெடி வந்து ஸ்டாய்க்குஸை பற்றி நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு க்ரீக் ப்ரின்சிபல் க்ரீக் ஃபிலாசபி ஸோ இதில் வந்து ஈகோ அப்படின்னா என்னென்னா இது வந்து ஆணவம்னு சொல்லலாம் நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் அதே ஒரு சூழ்நிலையில் வந்து தலைக்கணமாக மாறிடும் ஸோ வி நமக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸோ நம்ம வந்து இந்த ஆணவம் அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்த்தரணும் இது எப்படி அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு ஈகோ வந்துடும் இது எதனாலனா வந்து ஒரு ஹாஃப் பேக்ட் நாலேஜ் ஒரு அறகுறையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுருப்போம் அதில் நமக்கு பியர் பிரஷர் இருக்கும் மற்றவங்கள போட்டியாளர்களெலாம் வந்து நம்ம அவங்க எண்ணங்களை வந்து யோசிக்கும் போது நமக்கு வந்து ஈகோ அதிகமாகிடும் ஸோ இதில் வந்து பொறாம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து ஈகோ வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஆணவத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் மற்றவங்களுக்கண்டு ஒரு பயம் இருக்கும் அதுவும் வந்து ஒரு ஆணவத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா மூணு ஸ்டேஜஸில் வந்து ஈகோ வந்து உருவாகும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதில் வந்து நம்ம வெற்றி அடையும் போது இல்லை ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடையும் போது ஸோ இந்த மூணு விஷயங்கள்லேயும் நம்ம எப்படி ஈகோவை தவிர்க்கிறது அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யணும் எந்நேரமும் வேலையில் ஃபோக்கஸ் ஆகணும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த ஒர்க் சைக்கிளில் வந்து பில்ட் பண்ணக்கூடாது நம்ம செய்கிற வேலையை அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது எப்பயுமே நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் லேர்னராக இருக்கணும் ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி நம்ம தொடர்ந்து வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் படிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு வந்து ஈகோங்கிறது வந்து வராது ஃபெயிலியரில் வந்து நம்ம ரொம்ப ஒரு மனசோர்வு அடைஞ்சிட்டோம் ஒரு விரக்தி அடையணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து யோசிச்சு முடிவெடுக்கணும் ஸோ இந்த புக்கு உள்ள இதே மாதிரி தாட்ஸ் தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் ஈகோ நான் என்ன எதனால் ஈகோ நம்ம வந்து தவிர்க்கணும் நிறைய பேரோடய லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக் இருக்குது ஸோ வாஷிங்டன் போஸ்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எல்லா பேட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்மளே வந்து லைஃப்பில் வந்து கெயின் பண்ண முடியாது ஒரு லெசன்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது மற்றவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நம்ம வந்து ஒரு லெசன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த புக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஃபஸ்ட்டு ரீட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கு புரியாது ஸோ ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் இந்த புக்கை வந்து படிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும்